சச்சிதூபா க்ளிஷ்டிணே நமோ வேதாந்த ே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் पुरुषोत्तमस्य புஷோ சகசிரே சகசிரியை இந்த ஸ்லோகத்துக்கு எல்லா நாமாக்களுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் பிராமணப் பிரியாங்கிறத இன்னொரு கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் கூட பகவானுக்கு பிராமணன் பிரியமாக இருக்கிறார் பிராமணனுக்கு பகவான் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம் இந்த பகவான்கிறது வந்து ஏதோ தனியாக பகவான் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக நினைக்கப்படாது இந்த பகவான்கிறது சமூகம்தான் சமூகத்தை பிராமணன் நேசிக்கிறான் சமூகம் பிராமணனை நேசிக்கிறது சமூகத்தின் நன்மையை பிராமணன் விரும்புகிறான் சமூகமும் பிராமணனின் நன்மையை விரும்புகிறது ஏன்னா இறைவிடாமல் வேதங்களை ஓதி கடவுளையெல்லாம் வேண்டி உலக நன்மைக்காக இடைவிடாது இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு சமூகமும் இவர்களை நேசிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன் இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் மாக்கிரமோ மகா மகாத்தேஜோர மாக்கமாய்ஜ மாய்ஞ் மகாஹவி மகாக்கிரமோ மகா மகாத்தேஜா எட்டு நாக்கள் இதில் இருக்குது மகாக்கிரமாக மகாக்கமாக மகாத்தேஜ மஹோரக மகாக்க மாயய் மகாஹவி மகாந்திரமாக பாதவிட்சேப்பிரோ விஷ்ணுருக்கிரமாக இது திரும்ப திரும்ப இந்த திருவிகிரமஸ்வரூபத்தை பற்றி வருகிறது மகாந்த கிரமா கிரமாங்கிறதுக்கு பாதவிட்சேப்பெரிய அளவில் காத காலை உயர்த்தி வைத்தார் அசை இதி மகாக்கிரம ஆகவே இவர் இவருடைய பாதவிட்சேபங்கள் பெரியது இவருடைய கால் இவர் வந்து ஒரு காலை பூமியில் ஊனி இன்னொரு காலை இது பண்ணார் தத்வார்த்தம் பாதோ சிஸ்வாபூதானி த்ரிபாதிரம் திவி அப்படின்னு வேதமே சொல்கிறதுனால அப்புறம் அடுத்தது பகவத்கீதையில் வேறு ஒரு ஸ்லோகம் இருக்குது கடைசியில் விபூதி யோகத்தில் வருகிறது அதுவா பகுனைத்தேன கிம் ஜாத்தேன தவார்ஜுன விஷ்டபியாக கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் ஆக இந்த மகாபலி சக்கரவர்த்தி கதையில் வந்து வாமனாவதாரம் பண்ணி ஒரு கால பூமியில் வச்சு இன்னொரு காலம் மேலே வச்சு அதுக்கப்புறம் இடம் இல்லைன்னு சொல்லி மூணாவது கால அவனுடைய மூணாவது இடம் வந்து மகாபரி சக்கரவர்த்தியினுடைய தலையில் கால் வச்சதாக நம்ம புராணங்களில் படிக்கிறோம் ஆனால் இதனுடைய தத்துவார்த்தம் என்னென்னா பகவானுடைய ஒரு சிறு அம்சம்தான் இந்த பிரபஞ்சம் அந்த த்ரிபாதஸ்யாங்கிறதுக்கு சச்சிதானந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆக சச்சிதானந்தத்தினுடைய ஒரு சிறு அம்சந்தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சஹசிரசீருஷா புருஷ சஹசராஷ சஹசிரபாத் இதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா எல்லா தலைகளும் அது கொசுவோட தலையாக இருந்தாலும் பகவானோட தலை தான் அது வந்து அணிலாக இருந்தாலும் சரி இந்த கொரோனாவோட தலையாக இருந்தாலும் சரி எல்லா தலையும் யாரோடதுன்னா எல்லாம் பகவானோட தலை ஆஹா சஹசிரசீருஷா புருஷா சா சகசூமி அத்தி தஷாங்குலம் இதெல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணணும் பத்மோஷ பிரதயஞ்சாப்போ முகம் அதோ நஷ்டி தியா ஜுவலமாலா குலம் பாதி விஸ்வசியாய தனம் மகது எல்லாம் தியானத்துக்கு சொல்லியிருக்கு அப்போது இது ஒரு இண்டிவிஜுவல்லி இந்த தத்துவம் இருக்குது நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் சச்சிதானந்தம் இது வந்து இந்த சச்சிதானந்தத்து மேலே அத்தியஸ்தம் பண்ண ஒரு சிறு அம்சந்தான் இந்த ஒரு தனி வரையறுக்குட்பட்ட இந்த உடம்பு அப்படி பிரபஞ்சத்தையே பார்க்குறது யூனிவர்ஸே பாக்கிறது புருஷய வேதும் சர்வூத்தியம் முன்னாலே இருந்தது பின்னால இருக்க உதம எதன் ஏதா நிய மகிமா அவருடைய மகிமதான் நோஜியாச்ச பூருஷா பாதோசிய விஷ்வூத்தி திரிபாத சாமிர்தந்திவி மூணு காலு மேலே இருக்குதுங்கிறது இதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள்லாம் இருக்குது ஆஹா இது இவர் சாச்சாரால் சுருக்கமாக முடிச்சுட்டார் அதாவது இவருடைய பாத விஷேபங்கள் இவருடைய பாத விட்சேபம்னா என்ன இவருடைய காலானது என்னதுன்னா மகாந்தகாக்கிரமாக இவர் ஒரு அடி எடுத்து வச்சாருனாலே இங்கே ஒரு அடி இன்னொரு அடி மேலே எடுத்து வச்சா ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி த்ரிவிக்ரமாக உருக்கிரமஹா அதை கோட் பண்ணுற மகாந்தா கிரமாக பாதவிட்சேப்பாக அசிய அசிய விஷ்ணோகோன்னு அர்த்தம் இந்த பகவானுடைய எங்கும் வியாபிச்சிருக்கிற இந்த பகவான் எல்லா வியாபகங்கிற அர்த்தத்தை தான் வேறு விதமாக சொல்கிறது ஆ ஷன்னோ விஷ்ணு உருக்கிரம உருக்கிரமஹா விஷ்ணு நகா ஷம்பவத்து அப்படின்னு அர்த்தம் உலகலந்த பெருமாள் நம் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் உலகலந்த பெருமாள் நம் எல்லோருக்கும் அக உருக்கரமஹா விஷ்ணு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் நகா நம் எல்லோருக்கும் ஷம்பவத்து மங்களத்தை கொடுக்கட்டும் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் மோட்சத்தை கொடுக்கட்டும் அதுதான் அர்த்தம் ஆஹா இது சுக்ல யஜுர்வேதம் நம்பர் போட்டிருக்காங்க அவங்க ஊரில் இது வந்து நார்த் இந்தியாவில் வியாக்கியானம் வந்து இதை போட்டிருக்கிறதுனால மந்திரத்தை கோட் பண்ணியிருக்காங்க எல்லா யஜுர்வேதத்திலையும் தைத்த சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் எல்லாத்துலேயும் இருக்குது சரி அடுத்தது மகாகர்மா மகத்து ஜகத்து உற்பத்தியாதிகர்மா அசய மகா கர்ம அஸ்ய ஈதி மகா கர்மா இப்படி பிரிக்கணும் மகத்துனர்த்தம் மகத்துன பெருஷு பிரம்மாண்டம் ஜகத்து இந்த யூனிவர் பிரபஞ்சம் உற்பத்தியாதி ஆதி போட்டிருக்கார் இதை கப்படைக்கிறார் காப்பாற்றுறார் அழிக்கிறார் திரும்ப திரும்ப சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டி ஸ்திதி லயம் ஓயாமல் நடந்துட்டே இருக்குது நாம் ஜாக்கிரத வசதிக்கு வந்தால் சிருஷ்டி அப்புறம் வந்து கொஞ்சம் இருந்துட்டுருக்கோம் சாப்பிட்டு எல்லாம் விவகாரமெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் படுத்தோம்னா தூங்கி விடுறோம் நித்தியஸ்தி நித்திய சிருஷ்டி நித்தியஸ்திதி நித்திய பிரளயம் இதையே நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான் இதை எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம் இதுக்கெல்லாம் ரெண்டே கிடையாது ஆ மகத்து ஜெகது உற்பத்தியாதி கர்ம ஏன்னா கர்மசப்தம் வந்து நகாராந்த நபும்சகலிங்கா கர்மசப்த கர்மன்னு சப்தா கர்மகர்மணி கர்மாணி கர்மகர்மணி கர்மா ஆணி அப்படி அதனால் இங்கே வந்து மகா கர்மா மகா கர்மாவை பண் அதாவது பெரிய காரியத்தை பண்ணுறதுனால இவர் பெரிய காரியம் பண்ணுறவர் அப்படின்னா மகா கர்மா பெரிய காரியம்னா செத்து அர்த்தம் இல்லை ஆமாம் பெரிய காரியம் ஆகிடுத்துங்கிறான் என்ன அந்த அர்த்தத்தில் எடுத்துக்க விடாது அஹ மகா கர்மானு சொன்னால் பெரிய சிறந்த காரியத்தை பண்ணுறார் அஹ மகா கர்மா கர்மா அஸ்ஸி அஸ்தி இது கர்மா கர்மாங்கிறது கர்மா கர்மானவ் கர்மான கர்மானம் கர்மான் கர்மன்னு சப்தா கர்மா ஆத்மன்னு சப்தம் மாதிரி ஆகிடுது ஆஹா வந்து புல்லிங்கமாக மாறுது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹா மக அதனால் மகாஜ்வா இல்லை மகா கர்மணே நம கர்மா கர்மாணோ கர்மாண கர்மாணம் கர்மாணோ கர்மாண கர்மண கர்மணா கர்மியாம் கர்மபி கர்மணே கர்மியாம் கர்மியாக அதனால் எப்படி வர்றதுன்னு பார்க்கணும் ஏன்னா கர்ம கர்மணி கர்மானி கர்ம கர்மணி கர்மானி கர்மணா கர்மபியம் நவோமசேலித்தில் சொன்னாலும் கர்மணே புல்லிங்கத்தில் போட்டாலும் கர்மானேதான் வரும் அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது மகத்து ஜகதுபத்தியாதி கர்மா அசை இ மகா கர்மா அடுத்தது அப்புறம் மகா மகாத்தேஜா மகாக்கிரமோ மகாக்கர்மா மகா தேஜா மகாத்தேஜா தேஜஸே நம மகா தேஜஸே நமான்னு சொல்லணும் படிப்போம் வந்துருச்சு ஆ என்ன மாறி இருக்கு ஆரோ மார்க் இருக்கும் சரி ம் எதி ஏன்தேஜா தேஜஸ்வினா பாஸ்கராதய மகதஸ் மகா சூரிய தேஜசாத்தேஜா ஜகசையம் எச்சந்திரமசிச்சா தேஜோவி மாமக்கம் பகவதுவாச்சியை மகலங்கிருத்தவா மகாத்தே மகா தேஜஸ் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் யாருடைய தேஜஸ்ஸால தேஜ தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம் அப்படின்னு கீதையில் இருக்குது தேஜஸ்விகளிடத்தில் இருக்கிற தேஜஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு தேஜஸ்ங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று உடம்பில் இருக்கிற வெளிச்சம் பிரகாஷம் ஷரீர காந்தி ஷரீர காந்தி முக காந்தி இதுக்கெல்லாம் தேஜஸ்ன்னு பேர் இது சாதாரண அர்த்தம் இன்னொரு விசேஷமான அர்த்தம் என்னன்னு கேட்டால் எல்லோரும் ஒரு சபைக்கு போனால் எல்லாத்துலேயும் மேலோங்கி நிற்கிறவன் டாமினேட்டடாக இருக்கிறதா ஓவர் பவர்னால் அர்த்தம் பவர்ஃபுல் பர்சன் அர்த்தம் எல்லாத்துலேயும் ஒரு சக்தி உள்ளவன் அர்த்தம் சாமர்த்தியம் உள்ளவன் சக்தி உள்ளவன் ஆகையினால் பிராகல்பியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சங்கராச்சாரிய அதை சொல்லுவார் தேஜஸ்ஸுங்கிற சப்தத்துக்கு ஒளின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் வந்து அனைத்திற்கும் முன்னிற்பவர் மேலோங்கி இருப்பவர் உயர்ந்தவர் சிறந்தவர் மேலானவர் அப்படிலாம் அர்த்தம் ரெண்டு அர்த்தத்தையும் இங்கே சொல்கிறார் எதீன தேஜஸ்ஸா யாருடைய பிரகாசத்தினால தேஜஸ்வினாக தேஜஸ்வினாகனா யார் பாஸ்கராதயா சூரியன் முதலானவர்கள்லாம் தத் தேஜத்தை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தத் தேஜகா மகத அந்த தேஜஸ்ஸு மகத்து சிறப்பு வாய்ந்த ஆகையினால் அஸ்ஸை இதி மகா தேஜா அதுக்கு தைத்திரிய பிராமணத்தில் கோட் பண்ணுறது ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல வந்துவிடுத்து ஏன சூரியா தபதி தேஜஸா இத்தஹா ஏன தேஜஸா இத்தஹாசன்னு சூரியஹா தபதி அப்படி அண்மையும் பண்ணணும் யாருடைய தேஜஸ்ஸால சேர்ந்து இந்த சூரியன் ஒளிர்கிறாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு இது வந்து ஸ்ருதி ஸ்மிருதியை கோட் பண்ணுற பகவத்கீதை பதினஞ்சாம் அத்தியாயம் வழக்கமாக சொல்கிறது எத்து ஆதித்யகதம் தேஜஹா சூரியனிடத்தில் இருக்கிற தேஜஸ் அகிலம் ஜெகத்து பாசையத்தே ஜெகத்து முழுக்க பிரகாசப்படுத்துகிறதோ எச்சந்திரமசி சந்திரனிடத்திலையும் எச்ச அக்னௌ அக்னியிலையும் இருக்கோ தத்தேஜா மாமக்கம் வித்தி அந்த தேஜஸ்ஸு என்னுடையதுதான் என்று தெரிந்துகொள் ஆ ஈஸ்வரன் ஒரு அர்த்தம் சுத்த சைத்தன்யம்னு ஒரு ஆஹா அதாவது என்னது சகுண பிரம்மனையும் சொல்லலாம் நிர்குண பிரம்மனையும் சொல்லலாம் ஆஹா நிர்குணப் பிரம்மன் இல்லாமல் சகுண பிரம்மன் இல்லை சகுண பிரம்மன் இல்லாமல் இவைகளுக்கெல்லாம் மகிமையே இல்லை அதுதான் புரிஞ்சுக்கணும் இது பகவதாச்ச அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்லு க்ரௌரிய க்ரௌரியன்னா என்ன அர்த்தம் க்ரௌரிய சௌரியாதிபிஹி தர்மை க்ரௌரியம்னா குரூரம் ஷௌரியம் அப்படின்னு சொன்னால் சூரத்தனம் எல்லாம் அடித்து நிர்மூலமாக பண்ணுறது அதில் எல்லாம் வந்து தர்மஹி மகத்திகி ஏன்னால் கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை கொன்றிருக்கார் கிருஷ்ணர் கிருஷ்ண அவதாரத்தில் அவர் ஒரு அவதாரத்துலேயும் அதுதான் வேலையே அசுரர்களை வதம் பண்ணுறது தான் வேலை ஆகையினால அதெல்லாம் வந்து சும்மா இப்படி உட்காந்துட்டு சாந்தமாக ஜபமாக பண்ணிகிட்டு இருக்க முடியும் அந்த நேரம் வந்து நன்னாக எடுத்து கத்தி கித்திலாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரேடி அடித்து நிர்மூலம் பண்ண வேண்டாமோ அந்த மாதிரி பண்ணுறாருங்கிறார் கௌரிய கிரௌரிய சௌரியாதிபிகி தர்மைகி இதெல்லாம் தர்மங்கள் பகவான் நினச்சாருன்னா அப்படியே ஒரு பூகம்பந்தான் அப்படியே சமுத்திரம் இல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே பூமி போயிடும் சௌரியாதிபிகி தர்மைகி மகத்பிகி சம் அலங்கிருத்தாகங்கிறார் இது பார்க்குறதுக்கு நன்னா இருக்குங்கிறார் சில பேருக்கு இந்த சினிமாவில் வந்து வயலன்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் சண்டை போடுது ஆ டிஷும் சண்டை வந்துடுது டிஷ்ஷும் டிஷூம் அப்படின்னா அதை போய் ரசிக்கிறான்னு எனக்கு டிஷூம் டிஷும் பிடிக்கும்பான் எனக்கு சண்டை போடுறது சினிமாவில் இந்த சண்டை காட்சிகள் வரணுமே இல்லையா வீட்டில் சண்டை காட்சி இருந்தால் போகிற விசேஷமாக இருக்கும் ஆனால் சினிமாவில் சண்டை காட்சியை பார்க்குறதுல அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அதை சம் அலங்கிருத்தஹாங்கிறார் சம்மையக்கு அலங்கிருத்தா அந்த சௌரியத்தை எல்லாம் பார்த்தா பகவான் பண்ணுறதை பார்த்தா போட்டு அட்டி குத்து இப்படிமா இவன் இங்கே உட்காந்துட்டே சொல்லுவான் அவனும் அதில் இன்வால்வ் ஆகிடும் இந்த சினிமாவிலாம் இன்வால்வ் ஆகும்போது அந்த யார் ஹீரோவோ அந்த ஹீரோ வந்து எல்லோரையும் அது எப்படி தான் இப்படி அடிக்கிறானோ தெரியவே தெரியாது ஆகையினால் அவனுக்கு மாத்திரம் அவ்வளோ பலம் இருக்கும் ஒழுமே இருக்காது இப்படிம்பான் இப்படிம்பான் என்னெல்லாமே பண்ணுவானே ஆகையெல்லாம் அது பார்க்குறதுக்கு நன்றாயிருக்கான் அலங்கிருதாங்கிறார் அது தாரு சம் அலங்கிருத்தா அதனால தான் அந்த வேஷங்கள்லாம் போட்டுருக்குறப்போ பகவான் கவச்சம் போட்டுருக்கார் கேடையத்தை கையில் வச்சுட்டு இருக்கார் வாழை வச்சுருக்கார் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு சம் அலங்கிருதஹா இது மகா தேஜாகா எல்லாரையும் ஒரே ஒரு அடியில் எல்லாத்தையும் நிப்பாத்தம் பண்ணுறது எல்லோரையும் கீழே தள்ளுறது அப்படிங்கிறதுனால இவருக்கு என்ன பேர் மகா தேஜா அப்படின்னு மகா தேஜஸே நமஹா அப்படின்னு அர்த்தம் இந்த தேஜஸ் இவருக்கு இருக்கிறதுனால இவர் தேஜாஹ அப்படின்னு சொல்லப்படுகிறார் அடுத்தது மஹா உரகா மகாம்ஸ் அசௌ உரக்ச இ மகோரகா சாம வாசு வச்சு மகாச்ச அசௌ உரக உரகனு சொன்ன உரசத்தி உரக பாம்பு ரெப்டை இங்கே வந்து வாசுகி சர்ப்பாமஸ் வாசுகிஹின்னு கீதையில் சொல்லியிருக்காரு பகவான் பத்தாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது ஸ்லோகம் நோட் பண்ணியிருக்குதுல அஹ மஹா உரக அஹ மகோரகாய நமஹா மகோரகாய நம மகா உரகாய அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய அளவில் பெரிய அதாவது சிறந்த பாம்பு பாம்புகளிலே சிறந்த பாம்பு சர்பானாம் அஸ்மி வாசுகிஹி வாசுகிஹிங்கிறது புல்லிங்கம் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் ஞாபகம் எல்லாரும் வாசுகினு ஸ்ரீலிங்கம்னு நினச்சின்ட்டுருக்கா ஆஹ வாசுகிஹி அப்படிங்கிறது புல்லிங்கம் மகாச்ச அசௌ உரச்சி மஹோரக சர்ப்பி வாசுகிட்டு வச்சது மகாக்காச்சு மகாக்க யாஸ்வமேத கிராட் இ மனுவச்சனாத் சோபி சேவீ ஸ்துதி அந்தக் கிரத்துவாகவே அவர் தான் இருக்கார் மகாக்கிரவே நம மகாம் அசௌ கிரத்துஸ் இவர் சிறந்தவரா மேலானவராகவும் இருக்கிறார் இவர் யாகமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறார் எதா ஆக அஸ்வமமேத யாகந்தான் கிறத்துக்கள்லேயே அரசன் கிறத்துராட் அப்படின்னு சொன்னால் கிறத்துக்கள்லேயே ராஜா எதுன்னா பண்ணக்கூடிய பலியோட கூடின யாகங்களில் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டால் அஸ்வமேதந்தான் உயர்ந்தது மனுஸ்மிருதியில் சொல்கிறார் மனுஸ்மிருதியோட நம்பர் பதினோராவது அத்தியாயம் இரநூத்தி ஸ்லோகம் சோப்பி சகாயே அந்த மகா கிருத்து யாருன்னு அஸ்வமேத யாக ரூபம் யாருன்னு கேட்டால் பகவான் தான் அதனால்தான் அஸ்வமேத யாகம் பண்ணுறதும் பகவானை நமஸ்காரம் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொல்லுவாள் ஆக ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதும் அஸ்வமேத யாகம் பண்ணுறதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு அடுத்து மகா யஜ்வா மகாம்ஷ அசௌ யஜ்வாச்சி லோகசங்கிரஹார்த்தம் யஜான நிர்வர்த்தயன் மகா யஜ்வா மகா யஜ்வான்னா பெரிய யாகம் பண்ணுறவர்னு அர்த்தம் ஆக இவர் பெரியவராகவும் இருக்கிறார் யாகம் பண்ணுறவராகவும் இருக்கிறார் யஜ்வா ஆகையினால் லோகசங்கிரக அர்த்தங்கிறார் லோகக்ஷேமத்துக்காக உலக நன்மைக்காக யஜ்ஞான் நிர்வர்த்தையன் யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணி கிருஷ்ணரூபம் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணியிருப்பார் எல்லாம் பல காரியம் இதில் பண்ணியிருப்பார் யாகங்கள்லாம் பண்ணியிருப்பார் அஹா பகவான் யாரெல்லாம் பெரிய பெரிய யாகம் பண்ணுறானோ அவனுடைய ரூபமாக பகவானே இருக்கார் அப்படிங்கிறது மகா யஜ்வனே நமா பெரிய சதாபிஷேக ஷஷ்டிபூர்த்தி பண்ணிக்கிறவர்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அவர்களே பார்வதி பரமேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா அந்த பாவனை தான் லக்ஷ்மி நாராயணன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவர்களையே நம்ம வந்து இப்போ லக்ஷ்மி நாராயணன் பார்வதி பரமேஸ்வரன் சொல்கிற மாதிரி தான் ஆஹா மகா யஜ்வனே நமஹா லோக சங்கிரஹார்த்தம் போட்டிருக்கார் எல்லா லோகக்ஷேமத்துக்காகத்தான் பண்ணுறது இதெல்லாம் அப்புறம் மகாய் மகாச மபய மகாய் மகாய் கர்த்தம் என்னது ந இவர் மகானாகவும் இருக்கிறார் யஜமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறார் மகான்ஸ்ட அசோ யஜ்யஸ்ட இது மகா யா இவர் தான் மேலானவர் உயர்ந்தவர் சிறந்தவர் அதே சமயம் இவர் தான் இந்த யஜ்ஞரூபமாக இருக்கார்னா யஜ்ஞ யஜ்ஞானாம் ஜபயஜோஸ்மி யஜங்களில் நான் ஜபயமாக இருக்கிறேன் இதிலருந்து என்ன தெரிகிறதுனா ஜபயஜந்தான் மகா யஜம்னு தெரிகிறது மகா கிரத்து வந்து அஸ்வமேதை மகாயங்கிறது ஜபயஜம் ஆஹ மகா யா யநமஹா இன்னும் பின்னால் வரப்போகிறது யஜ் யஜ்பதிர் யஜ்வாய யஜ்யாங்கோ யஜவாகன யஜ்பிருத் யஜ்கிருத் யஜ் யஜபுக் யஜ்யசாதனான்னு வரப்போறது அங்கேயும் வரும் இதே மாதிரிதான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆக யஜானாம் ஜபய்ஞ்ஞோஸ்மி பகவத்வச்சனாத் அடுத்தது கிரௌரியத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் விற்பிகர் துஷ்டான் பிரத்தி கடினத்துவம் அதாவது தீயவர்களிடத்துல கருணை காட்டாத தன்மை அதுக்கு பேர் க்ரௌரியம் சௌரியம்னு சொன்னால் ரொம்ப வலிமை மிக்கவனையும் அடிக்கிற சக்தி அதுக்கு பேர் சௌரியம் அப்படிங்கிறார் அந்த ஆதிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறேன் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆஹா க்ரௌரிய சௌரியாதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் வாசுகிஹி சர்பராஜா எல்லாமே விபூதி தான் விபூதி ரூபமாக சொல்லப்படுகிறது இந்த ஜபயஜம் வந்து உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் யாருமே இல்லை அதாவது ரித்விகாதி அனபேட்சணாத்து ஹிம்சா ராஹித்யாது புரோடாசாதி திரவிய அனபேக்ஷனாச்ச இத்தியாகங்கிறார் திரவ்யங்கள் இல்லாமல் பண்ணுற யஜந்தந்தான் சிறந்ததுங்கிறார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞான யஜ்யான்னு சொல்லியிருக்கார் அங்கே கீதையில் அங்கேயும் வந்து இது இல்லை இங்கே என்ன சொல்கிறார் ரித்விகாதி அனபேக்ஷனாத்து ஹிம்சா ராகித்யாத்து புரோடாசாதி திரவிய அனபேஷனாச்ச இத்தியாக ஆக ரித்விக்குகள்லாம் தேவையில்லை ஹிம்சையில்லை யாரையும் ஹிம்சை பண்ண அப்புறம் வந்து திரவியங்களெல்லாம் புரோடாசம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாவெல்லாம் கலந்து அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உட்காந்து ஜபிச்சா போ ஜபயம் உயர்ந்தது மகச்ச தத் ஹவிஷய பிரம்மாத்மனி சர்வம் ஜகத்து தது ஆத்மதையாஹூயத்தை இ மகாஹவி மகாக்கித்தீகிரீக மகச்ச தத்ஹவிச்ச மகத்தாகவும் இருக்கிறார் தவியாகவும் இருக்கிறார் துவந்த மாசமாகவே சொல்லிட்டு போறார் ஆனால் हुयते इति ப்ரத்மதாத்மையூயத்தை மஹாஹவி முக்கியமான வியமச்சவிச்சுடையஸ்வமாக அத்தனை போய் சேருகிறது ஹூயத்தை ஹூய்தம்ஹிரியே ஜகதற்றிரமணி உபசம்ஹாராத் जुहोतेरधिणे यूयते प्रवलाप्य अत्र चिन्मा मनो निधा योगिभ स्थूल सूक्ष्मणक्रमेण दृश्य से प्रत्यगभिने ब्रमणी प्रवलापना ब्रह्मण हविष्व महच तत् हविश्च महाेत आह महदि अहम क्रुरह यज्ञ स्वधाहधम गीतेल सुर भगवान् ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் கர்மதாரயத்தையா மகாக்கிருத்து இத்தியதினப்பி வியாக்கியாய இப்போ எல்லாம் சொன்னது கர்மதாரய சமாசம் அப்புறம் வந்து இப்போ பகுவிரீகிலையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் மகாக்கிருத்துர் இத்தியாதயா மகான் கிருத்து ஸ்ரௌதா எஸ் ராமாதி ஆவிர்வாசு ராம ராமாயண ராமாவதாரத்தில் அஸ்வம தியாகம் பண்ணாராம் அதேமாரி மகான் கருத்து எஸ் சேஷபூதா மகாக்கிருது மகாந்தா யஜ்வானா அதாவது இந்த ஸ்லோக இந்த இதில் ஒரு வியாக்கியானத்தில் கடைசியில் ஒரு இது இருக்குது இது பாருங்க மகச்ச தத் ஹவிஷ மகத்தாகவும் இருக்கிறார் பிரம்மாத்மனி சர்வம் ஜெகத்து தத் ஆத்மத்தையாக ரொம்ப முக்கியம் அது அதாவது இந்த பிரபஞ்சத்தையே நான் பிரம்மனில் ஹோமம் பண்ணிடுறேன் ஹோமம் பண்ணிவிடுறேன் ஹோமம் பண்ணிவிடுறேன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் சைத்தன்யமாக பார்க்குறேன் ஈஷா வாசியம் இதம் சர்வம் அது மாதிரி இது ரொம்ப முக்கியமான அர்த்தம் அது மகாஹவிஹி மகாஹவிஹின்னா என்ன அர்த்தம் ஹவிஸ்ஸு ஹவிஸ் மகாஹவிஸாக இருக்கிறது யாருன்னா இந்த பிரபஞ்சமே ஹவிஸ்ஸு பிரம்மாத்மனி சர்வம் ஜெகதாத்மதையா ஜெகதாத்மதையான்னா அர்த்தம் ஜெகத்தோடு ஆத்மா யார் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆத்மா யார் भगवान அப்படி ஜகதாத்மதையா ஹூயதே பிரம்மா க்னாபரே யஜ்யம் யஜ்யே நைவோ பூஹ்வதி அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் அபத்னன் புருஷம் பசும் தன் யஜம் பருகிஷி பிரவுக்ஷன்னு அந்த பிரபஞ்ச ஈஸ்வரனே ஹோம் பண்ணிவிட்டாளாம் அபத்ரன் புருஷம் பசும் புருஷனையே தேவர்களாம் தேன தேவா ஐயஜந்த சாத்தியாரிஷயஷயே அப்படின்னு புருஷ சூத்தத்துலேயும் பார்க்குறோம் அது மாதிரி அவரே ஹவிஸ்ஸாக இருக்காராம் மகாஹவிஸ்ஸாக இருக்காராம் ஆகையினால் மகாஹவிஹி அதாவது சைத்தன்ய ஸ்வரூபமாக பார்க்கறதுன்னு விட்டார் சின்மாத்திர ரூபமாக பார்க்கறது அர்த்தத்தை எடுத்துக்கணும் அதுதான் இங்கே சொல்கிறதுக்கு यद्वा महांत यज्ञ रामकृष्णाद महायज्वा महांत यहाँ स्मजपूप अस महाय महावीगुंशि आज्यपुरशपशुसोमाण अद्रादीदेवतात्मक यजमान ऊप से महाहवी बहुव्रीहेय व्याख्येया इध बहुव्रीहिया बहुव्रीह स இப்போ மஹ மகச்ச தத்ஹவிச்ச நர் அதெல்லாம் கர்மதாரய சமாசம் சொல்கிற வழக்கம் சில விதவிதமாக சொல்வோம் ஆனால் இது என்ன மகா கிருத்துகுங்கிறத மகான் கிருத்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்கிறார் மகான் கிருத்து மகான் கிருத்து மகத்து கர்மா மகத் மகத்து தேஜா மகா உரகா மகாக்கிருது மகா யஜ்வா மகா யா இப்படி பகுவரீகியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார் இதெல்லாம் வியாக்கரண விஷயம் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் அதை விபருத்திகாரர் கரெக்டாக போட்டுவிடுறார் விபருத்திகாரர் நீட்டாக போட்டுவிடுறார் மஹா இத்தியேவம் பகுவிரீகிய வியாக்கியாய இல்லைனா எத்வா மகாந்தா யஜ்வானா பெரிய மகான் மகான்களாக மகாந்தகா யஜ்வானா விசேஷனமாக எடுத்துக்கிறது இது மகச்ச யஜ்வாச்ச அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் மகச்ச தத் ஹவிஸ்ச்ச மகத்தான உயர்ந்த மேலான சிறந்த ஹவிஸ்ஸு ஜகத்தையே ஹோமம் மேல் என்ன இருக்க போகிறது அதை தான் இவர் விசேஷமாகவும் சொல்கிறாருங்க இந்த பிரளயத்தில் பிரளயத்தில் வந்து எல்லாம் இவர்கிட்ட ஒடுங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா இவர்கிட்ட ஒடுக்கிறோம்னு அர்த்தம் எல்லாம் இவர்கிட்ட இவரிடத்தில் எல்லாம் ஒடுங்குகின்றன அப்படிங்கிறதுனால இவர் மகாஹவியாக இருக்கிறார் இவரிடத்தில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஞானத்தினால் பிரபிலாப்பியதே யோகி யோகிகள் தியானம் பண்ணுகிறவர்கள் ஸ்தூல சூக்ம காரணக் கிரமேண ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் அப்புறம் சைத்தன்யம் அப்படி எல்லாரும் ஒடுக்கிறோம் இல்லையா தியானத்தில் அதுதான் மகாஹவீஸ்ஸு இங்கே வெளியில் பெரிய மகாஹவிஸ்ஸு நம்ம வந்து மைசூர் பாக கொட்டுறது நம்ம லட்டுவாக கொட்டுறது ஹோமகுண்டத்தில் அது வேறு விஷயம் அதெல்லாம் மகாஹவிஸ்ஸுன்னு பார்க்கறதுக்கெலாம் ஸ்தூல தரிசனம் ஆனால் இது அப்படி இல்லை மகாஹவிஸ்னால் உட்காந்த மாத்திரத்திலே எல்லாம் பண்ணிவிட்றோம் இது வந்து பிறந்ததுலேருந்து சாகர் வரைக்கும் இந்த ஹோமம்ங்கிறார் ஏதோ வே சூர்யா சந்திரமசோர் மகிமானவிரோ வித்வான் அபிஜயதி அப்படி வேதமே சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தையே ஆகுதியாக கொடுத்து என்னத்துக்கு ஒன்றா எடுத்து எடுத்து கொடுக்குறது அதுக்குள்ளே எடுத்து போடுறது ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா சர்வம் செய்த தவித்தையா திரிகுணையா சேஷம் மயா கல்பிதம் பிரம்மைவாஹமிதம் ஜெகச்சசகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் ஈஷாபாஸ்யமிதம் சர்வந்தம் ஆக என் இது வந்து இந்த பிரபஞ்சத்தை சைதன்யத்தில் ஒடுக்கிறது அந்த ஒடுக்கிறது தான் ஹவிஸ்ஸுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது தியானத்தில் வந்து ஸ்தூலத்தை சூக்மத்தில் கொண்டு போய் சூக்ஷ்மத்தை காரணத்தில் இது பண்ணி காரணத்தை வந்து பிரம்மனில் ஒடுக்கிறது இதுதான் மகாஹவிஸ் ஆகா மகாஹவிஸ் ரூபமாக இருக்கார் பகவான் இந்த மகாஹவிஸ்ஸாக இருக்கார் ஹவிஸ்ஸை ஏற்றுக்கிற அக்னியாகவும் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்குதில்ல அடுத்தோக்கியோற்றி புண்ணியம்தவஸ் <Sprogramm> ூய் நோச்சித் ஸ்தவிய இந்த மகாஹவிகிங்கிறது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்குது சர்வைஹி ஸ்தூயத்தே இது ஸ்தவியா எல்லோராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் அதாவது போற்ற தகுந்தவர் புகழத் தகுந்தவர் ஸ்தோத்தரிக்க தகுந்தவர் பகவான் தான் ஒருத்தர் தான் புகழுக்குரியவர் மற்ற எல்லாரும் யாராவது புகழுக்குரியவர்கள் இருந்தால் அந்த புகழ் பகவானுக்கு தான் போயிடுச்சு யாரும் எந்த இண்டிவிஜுவலுக்கும் கிடையாது கீதையிலே சொல்கிறார் இல்லையா எங்கெல்லாம் சிறப்பு இருக்கோ அதெல்லாம் என்னோடதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜித மேபவா தத்த தேவாவ கச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம் நோத்த கசித் அதாவது சர்வ ஸ்தூயத்தை கசித் ஸ்தோத்த நேர் எவராலும் வேர அவர் பண்ணுறது இல்லை அவரால்க்கப்படற ஸ்தோத்துமர் ஸ்தவ துதிக்கத் தகுந்தவர் தகுந்தவர் போற்றகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுந்தவர் பிரணின கதஞ்சித் ஸ்தியர்ஹஸ் தேசித்தியநசாம ஆஹ எல்லாரா புகழ்தக்கவரம் இல்ல வேறு யாருக்கும் ஸ்தோத்திரம் கசது அன்னிய ஸ்தோ அந்ந கஷ்டத்து ஸ்தோத்தா நாஸ்தின்னு அர்த்தம் எல்லோராலும் இவர் தான் புகழப்பட வேண்டியவர் பகவான் ஒருத்தரைத்தான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் பகவானை தவிர ஸ்தோத்திரிக்க வேண்டியவர் ஒருத்தரும் இல்லை பகவானும் யாரையும் ஸ்தோத்திரிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல வேண்டியது பகவான் யாரையாவது புகழணுமானா யாரையும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை பகவான் பக்தரை புகழ்கிறாரெல்லாம் சொல்லுவோம் ஆனால் பகவான் யாரையும் பகவானுக்கு மேலே ஒருத்தரும் பகவான் பூஜை பண்ண வேண்டிய ஒருத்தரும் கிடையாது நம்ம எல்லோரும் பகவானை பூஜை பண்ணுறோம் பகவானை தவிர வேறு எதையும் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்குது ஆகா பூஜை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு உரியவர் ஈஸ்வரன் ஈஸ்வரனை தவிர யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஈஸ்வரனும் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஸ்தவ்யா சர்வைஹி போற்றத்தக்கவர் பூஜிக்கத்தக்கவர் ஸ்தோத்திரிக்கத்தக்கவர் அதவப்ரிய அதவப்ரிய ஆகையினால அவர் என்ன பண்ணுறாருனா ஸ்தவ பிரியகா ஸ்தோத்ரத்தினால பகவான் திருப்தி அடைகிறார் இப்போ ஒரு ஸ்ரீருத்ரம் வந்து ஸ்தோத்திரம் சமக்கம் வந்து பிரார்த்தனை முழுக்க ஸ்தோத்திரம்தானே நம்ம ஹிரண்யபாகவே சேனாண்யேனு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் எல்லா ஸ்தோத்திரமெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் கேட்குறோம் வாஜஷ்டமே பிரசவஷ்டமேனு கேட்குறோம் ஆகையினால் அவர் ஸ்தவ பிரியஹா அதாவது பகவான் நம்ம வந்து நம்ம அவரை புகழ்கிற போது அந்த இதை அவர் ஏற்ப அதை வந்து வாங்கிக்கிறார் பகவான் வந்து ஸ்தவப்பிரியனான்னு கேட்டால் ரொம்ப பிரியமாக ஸ்தோத்திரத்துக்குரியவர் பகவான் அப்படின்னு சொல்லலாம் அனைவருடைய அனைவருடைய அன்போடு அன்போடு கூடிய புகழ் மொழிகளை கேட்பதற்கு உடை இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஸ்தவப்ரியகா ஸ்தவப்ரியகானா ஸ்தோத்திரத்தை விரும்புகிறவர் அப்படிங்கிற அர்த்தம் ஸ்தோத்திரத்தால் விரும்பப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் ஸ்தோத்திரங்களால் விரும்பப்படுபவர் ஏன ஸ்தூயத்தே தது ஸ்தோத்ரம் குணசங்கீர்த்தனாத்மகம் தத் ஹரிரேவ இன்ன இருக்குது ஸ்லோகத்தில் ஸ்தவியஸ்தவப்ரிய ஸ்தோத்ரம் இப்போ என்ன சொல்கிறது ஸ்தோத்திரே நம சொ சொல்லணும் ஸ்தோத்ரா நம போட்டிருக்கு ஸ்தோத்ராய நம ஸ்தோத்ரம்னா அதுக்கு லக்ஷணம் சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் தான் முக்கியம் ஏன ஸ்தூயத்தே தத்து ஸ்தோத்ரம் எதனால் ஸ்தூ எதனால் புகழ்கிறோமோ அதுக்கு பேர் ஸ்தோத்ரம்னு பேர் குண சங்கீர்த்தனாத்மகம் நம்ம ஊரில் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்ரம்ங்கிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அப்படின்னா ஸ்தோத்ரம்னா என்ன அர்த்தம்னா சும்மா அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்தோத்திரங்கிற சப்தம் எல்லாம் நம்ம ரொம்ப காலமாக சொல்லின்னு இருக்கோம் ஆ ஏன ஏன சப் ஏன எந்த சொ சொ எதனால் ஸ்தோ எதனால் புகழ்கிறோமோ அதுக்கு பேர் ஸ்தோத்ரம்னு பேர் குணசங்கீர்த்தனாத்மகம் குணசங்கீர்த்தனம்னா என்ன பகவானை வந்து பகவானோடய குணங்களையெல்லாம் சொல்கிறது சிருஷ்டி ஸ்திதி லய விசேஷங்கள் இதெல்லாம் குணங்களையெல்லாம் சொல்கிறது சங்கீர்த்தனாத்மகம் தது ஹரிரேவ ஹரிக்குத்தான் ஹரியை குறித்து சொல்லக்கூடிய சொற்கள் தான் ஸ்தோத்ரம் என்று சொல்லப்படும் ஹரீஹின்னா துக்கத்தையெல்லாம் போக்குறவர்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஹரிஹிங்கிற சப்தத்துக்கு ஹரதி பாப்பானி சம்சாரத்தை நீக்கிறவர் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கோம் சில நாமாக்களுக்கு முன்னால் அப்புறம் ஸ்துதிஹி ஸ்தவனக்கிரியா ஸ்துதிஹின்னா என்ன அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுறது ஆஹ ஸ்தவியா ஸ்தவ பிரியா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்துதிஹி ஸ்துதிஹினர்த்தம் ஸ்துதி ரூபமாக இருக்கார் அந்த கிரியையும் அவர் தான் கீதையில் பார்க்குறோம் இல்லையா வேத இஷ்ட சர்வை ரகமேப வேத்யா எல்லாம் பகவானுடைய ரூபங்கிறதுக்காக வேண்டி அந்த ஸ்த ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்வரூபமாக இருக்காராம் பக்தன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் அந்த கிரியையாகவே அவர் தான் இருக்கார் பிராணன் எல்லாம் முடியும் ஸ்துதிஹி ஸ்தவனக் கிரியா அபி சோத் ஸ்தோத்தான் சொன்ன என்னர்த்தம்னா யார் ஸ்தோத்திரம் சொல்கிறானோ பக்தனும் பகவான் தானும் இல்லை ஐக்கியம் ஸ்தோத்தனரோத்தொல்கிறான் ஸ்துதினா ஸ்தோத்திரம் பண்ணுறயல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தோற்றேணு கிரித்தே அப்படி சொல்லணும் ஸ்தோத்தான்னா என்ன அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுறவன் ஸ்தோத்திரத்தினால ஸ்துதி பண்ணுறான் அஹோ ஸ்தோத்திரம் பண்ணுறவனும் அந்த ஸ்தோத்திரமும் அந்த ஸ்துதியும் யாருன்னு பகவான் ஆஹ ஸ்தோத் பகவான் பாட வாயார பாடுறவனும் பகவான் தான் அந்த பாட்டு செயலும் பகவான் தான் அதை வாங்கிக்கிறவரும் பகவான் தான் சர்வம் விஷ்ணும்தான் அத்தவியோஸ் பிரி யா தோக்கரட்சம் அ ியா சாதாரணமாக ரணம்னா ஷண்டை ரணப்பிரியானா சண்டை போடுறதுல பிரியமாக இருக்கிறவர் அர்த்தம் யாருக்கு சண்டை போடுறதுல ரொம்ப பிரியமோ அவர் ஏன்னா அவர் அஞ்சு ஆயுதத்தை பஞ்சாயுத தெரிச்சிருக்கார் சொல்கிறோம் இல்லையா பணமாலி கதீஷா சங்கி சக்ரீ ச நந்தகி சததம் ரக்ஷணார்த்தம் இங்கே போட்டுருக்கு பாஞ்சஜன்ய கீழ பாருங்க பாஞ்சஜன்ய சங்க சுதர்சன சக்கர கௌமோதகி கதா அதாவது பாஞ்சஜன்ய சங்கம் ஷங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம் சுதர்சன சக்கரம் கௌமோதகி கதா கதாவுக்கு பேர் கௌமோதகி ஷாங்க தனுஷ ஔர் நந்தக பகவான்கே பஞ்ச் பாஞ்ச் ஆயுதாய் போய்ட்டுருக்கு இல்லையா ஆக சங்கு சக்கரம் கத அப்புறம் வில்லு அம்பு ஷாருங்க தனுஷ் அப்புறம் வாள் சங்க சக்கர கதா வில்லு அம்பு நந்தக வாள் ஆக இந்த பஞ்சாயுதங்களை தரிச்சுருக்கிறதுனால எப்பவும் தரிச்சுருக்காராம் எப்போவும் வச்சுட்டுருக்காராம் என்ன எப்போ வேணாலும் துஷ்டாலையெல்லாம் அழிக்கிறதுக்கு வேண்டி சததம் லோக லோகரக்ஷணார்த்தம் எப்பவுமே லோகரக்ஷணார்த்தம் ஆயுதங்களையெல்லாம் வச்சுன்ருக்கார் ஆகையினால் ரணப்ரியா சண்டை போடுறதும் சந்தோஷமாக சண்டை போடுவார் ஆசையாக சண்டை போடுறதுல ஒரு சண்டை சண்டை போடணுமேனு சண்டை போடுறதா அப்படின்னா சண்டை புத்தம் சரணம் கச்சாமி தான் எல்லாம் அஹிம்சா பிரமோ தர்மஹான் போயிடுது அதனால் போடணுமோ அங்கே சண்டை போடணும் சரி பூர்ணஹா சகலை காமைகி சகலாபிஹி சக்திபிஷ சம்பா இண பூர்ணஹா நம்ம வழக்கமாக சொல்கிற அர்த்தம் இல்லை இங்கே பூர்ணகாங்க அர்த்தம் சொல்கிறார் எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லா சக்தியும் இருக்குது எல்லாத்துலேயும் அவர் பூர்ணமானவர்ங்கிறார் சமஸ்த விஷயங்கள்லேயும் பூர்ணமானவர் சமஸ்த சக்திகள்லேயும் பூர்ணமானவர் பொழு அதாவது அனைத்து பொருள்களையும் முழுமையாக உடையவர் எல்லா சக்திகள்லேயும் முழுமையாக இருக்கிறவர் நம்ம எல்லாத்திலையும் அறவுறை இப்படி தான் கம்பேர் பண்ணும் நம்மளாம் என்னது நான் நமக்கு முழு சக்தி நமக்கு எல்லாம் நிறைய விஷயமா இருக்குது இருக்கிறத கொஞ்சம் விஷயம் அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கே வச்சிருக்கோம் என்ன சாமான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது என்ன அது தெரியும் தெரியாது என்றைக்கே அவருனா எதையோ தோட்டினா அது வரும் வந்த உடனே ஓ இது இத்தனை நாளாக மறந்தே போயிடுத்து நீ மறந்தா என்ன நீயே போக போகிற மறந்தா என்ன பார்த்துட்டு போக வேண்டியது மறந்து போச்சே என்ன இப்படியே பரம்பரை பரம்பரையாக நிறைய சாமானை ஒரு ஒருத்தனாக பார்த்துட்டு இருக்கான் இங்கே நான் வழக்கமாக பார்த்தேன்னா சில ஊர்கள்லெல்லாம் பெருசாக இந்த சீரு கொடுப்பார் நான் அடி சொல்கிறது உண்டு அடிக்கடி விசேஷமாக செட்டி நாட்டு இருபத்தஞ்சி அருவாமணை என்ன முப்பத்தஞ்சு தேங்காய் திருவி சும்மா சொல்லி வைக்கிறேன் அதனால் முப்பத்தஞ்சி இருபத்தஞ்சுலாம் சொல்லக்கூடாது ஏன்னால் அந்த கல்யாண வீட்டில் சீரெலாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே இவ இது இருபத்தஞ்சி தலைமுறைக்கு இது இருக்கும் அருவாமனை அதுக்குள்ளே இதெல்லாம் மாறிப்போயிடும் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிவிடுவாள் நீங்கள் பார்த்துட்டு அந்த முறுக்கை கூட டிஸ்ப்ளே பண்ணிவிடுவோம் முறுக்கில் வந்து அந்த அந்த அந்த அந்த மணமகள் மணமகள் பேரெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இப்படி வச்சுருப்பான் அது மாதிரி டிஸ்பிளே பண்ணுற போது எல்லா வரிசையாக வச்சுருப்பான் வெள்ளி சாமான்லேருந்து ஓரல்லேருந்து அது இது எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சிருப்பான் இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு காட்டுறது இது நான் என்ன பார்த்துருக்கேன்னா இது இவள் வந்து என்ன பண்ணுவோம் இந்த காலத்தில் இதெல்லாம் விசேஷம் அந்த காலத்தோட விஷயம் இவன் தொடைச்சு தொடைச்சி உள்ள வைப்போம் அவ்வளோதான் வேறு என்ன அடுத்தவளுக்கு கொடுத்துட்டு போவாள் எதுக்கு சொல்கிறோம்னா நிறைய எல்லா விஷயங்களாலேயும் சகல சகலைஹி காமைஹி சகலாபிஹி சக்தி பிஷ சம்பா அர்த்தம் ரிச்சோ ரிச் ஃபுல் சம்பன்னகான்னு அர்த்தம் சாதன சதுஷ்டைய சம்பன்னகான்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் ரிசர்வேஷன்லாம் உண்டா என்ன என்ன இல்லை நாங்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து விவேகத்தில் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் ஒத்துக்கிற இல்லைன்னா மோட்சமும் அப்பள்தான் பர்சன்டேஜ் ஆகிடும் இதில் நீ எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தான் இது என்ன லௌகிக விவகாரமாக என்ன நிம்மதியாக இருக்கிற விஷயத்துக்கு முழுமையாக எல்லாத்தையும் செஞ்சாகணும் அது வேற விஷயம் இங்கே சகலைகி காமைஹி எல்லா விஷயங்களாலையும் எல்லா சக்திகளாலும் முழுமையாக இருக்கிறவர்னு அர்த்தம் பூர்ணகான்னு இங்கே இந்த இடத்துல சுத்த பிரம்மனை சொல்லலை எல்லாத்துலேயும் எல்லாம் அனை அனைத்திலாம் அபரப்பிரம்மன் தான் அபரப்பிரம்மன் எல்லாத்துலேயும் பூர்ணமாக வியாபிச்சிருக்கார் அதனால் அவர் பூர்ணன் அடுத்தது ந கேவலம் பூர்ணகா ஏவ பூரைத்தாச்சர்வேஷாம் சம்பத் பிஹி அவர் பூர்ணனாக இருக்கிறது மாத்திரம் அதனால தான் அவர்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறான் பகவான் வந்து முழுமையாக இருக்கிறதுனால தானே நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்குறோம் நிறைவாக இருக்கிறதுனால நான் கேவலம் பூர்ணகம் பூரைத்தாச்சா பூரைத்தாச்சான்னு அர்த்தம் எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணுறவர் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணுறவர் நீங்கள் போய் அப்பப்போ அடிக்கடி கேட்டால் பத்தலை ரூபா பத்தில் அது பத்தில் இது பத்தலை அப்படின்னா என்னென்னா சரி சரி அப்பப்போ கொடுத்துன்னு ரொப்பின்ட்டு இருப்பார் பூரித்த சூணா பூரையித்த பூர்ண பூரித்த அடுத்த திருத்த கல்மாணி கஷாய கல்மாணி க்யதி எஸ் எஸ்மரண மாத்திரேன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதேதான் இங்கே ஸ்மிருதி மாத்திரேன பகவானை நினைச்சாலே கல்மஷாணி கல்மஷம்னா என்ன அழுக்குகள் என்னெல்லாமோ அழுக்கு மனசில் இருக்குது அது எல்லாத்தையும் சமஸ்தல்லுவர் சொன்ன மாதிரி அழுக்காறு அவாவிகுழி இன்னாச்சொல் பொறாமை கோபம் அளவுக்கு மீறின கோபம் கடுமையான வார்த்தைகள் சொற்கள் பெயர் இதெல்லாத்தையும் நீக்கிடுவார் ஸ்மிருதி மாத்திர அதனால்தான் பகவானுக்கு என்னது புண்ணியஸ்லோக்கான ஒரு பேருண்டு கல்மஷாணி க்ஷபதி அதனால் புண்ணிய அடுத்தது புண்ணிய புண்ணிய கீர்த்தி அசிய புண்ணியமாவதி அஸ்ய கீர்த்தி நருணாமிதி புண்ணிய கீர்த்திஹி புண்ணியா கீர்த்திஹி அதாவது இவருடைய புகழ் புண்ணியத்தை கொடுக்கறது பகவானுடைய புகழ் இருக்கேன் நிறைய பேருக்கு பகவான புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் பகவான புகழ்ந்தால் என்ன கிடைக்கும்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆ வார்த்தையினால் வந்து நன்னா நன்றாக பகவான ஸ்தோத்திரம்னா நமக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும் வாச்சிக்கும் புண்ணியம் அப்பவித் பவித்திரோவா சர்வாங் கிவா எஸ்மரேத் புண்டரீ காஷ்ஷம் சாஹிய ஆபியுச்சி அர்த்தர்த்தம் அபவித் பவித்திரோவா குழிச்சானோ குழிச்சிரையோ என்ன சர்வாங்கவா எந்த அவஸ்தையில் இருந்தாலும் சரி யஸ்மரே புண்டரீ காட்சம் யார் அந்த தாமரைக்கண்ணனை நன்றாக நினைக்கிறார்களோ சகா பாக்ய ஆபியந்தர சுச்சிஹி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வந்து புரோஹிதராக இருந்த காலத்தில் நான் ஒருத்தருக்கு உட்காட்டி வச்சு சங்கல்பம் சொல்கிற போது திடீர்னு அவருக்கு சொல்கிற கேட்குறாருங்கிட்ட சுவாமி திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம்னா என்னென்ன நான் காலம்புரை குளித்தேன் பல்லு தேய்ச்சன்னா இல்லையான்னு நீங்கள் அவர் தோன்றது இல்லை அவர் அப்படியா அப்படி ஒரு விசேஷமானவர் அவர் அவர் என்ன பண்ணார்னா உடனே என்ன பண்ணுறது அவருக்கு சந்தேகம் வந்து கொடுத்தோம் பரவாயில்ல அப்படின்னா இல்லை நீங்கள் அது எனக்கு எனக்கு மனசு உறுத்துது நான் அப்போ ஆரம்பிச்சிருக்கேன் மமோபாத் சமஸ்தான் பிள்ளையார் பூஜை வேறு முடிஞ்சு திடீர்னு அவருக்கு சந்தேகம் கொடுத்த பல் தேய்ச்சன்னா இல்லையா அதுக்கப்புறம் ஒருத்தனை கூப்பிட்டு அப்போல்லாம் இந்த கோபால் பல்பொடின்னு ஒன்று விற்பான் அதை வாங்கி கையில் கொடுத்து இப்போ இருக்கா தெரியல ஆமாம் அது வந்து அந்த பல்பொடியை வாங்கி கொடுத்து போய் தேய்ச்சிட்டு வாயான்னு சொல்லி திடீர்னு சந்தேகம் கொடுத்துட்டு நம்ம சுத்தமாக இருக்கோமோ இல்லையோ பல்லு சுத்தமாக இருக்கோம்னு சந்தேகம் கொடுத்துனா நீ பகவான் என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையே யஸ்மரேத் புண்டரீ காட்சம் ச பாஹிய ஆபியர அகமும் புறமும் சுத்தமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடுறோம் இதை சொல்லி சமாளி ஏமாத்திக்க விடாது அந்த ஸ்லோகம் அப்படி இருக்குது அப்பவித் பவித்திரோ வா சர்வாவஸ்தோபி வா யஸ்மரேத் புண்டரீ காட்சம் சபாஹ் ஆபியரச்சி உள்ளும் புறமும் சுத்தமாகறான் ஆனால் இங்கே என்னதுன்னா கீர்த்தி அசிய புண்ணியம் ஆவகதி அசிய கீர்த்தி நிருணாமிதி புண்ணிய கீர்த்தி மக்களுக்கு இவரை இவருடைய புகழை சொன்னாலே புண்ணியம் வரதான் ஆக அஸ் எதா ஏனென்றால் அஸ்ய கீர்த்தி புண்ணியம் இவருடைய கீர்த்தியானது புண்ணியமானது ஏன் அப்படின்னா ஏ ஜனங்களுக்கு இவருடைய ஜனங்கள் இவரை சார்ந்திருக்கிறதுனால எதாக புண்ணியம் ஆபகத்தி அஸ்ய கீர்த்தி எதனால் இவருடைய கீர்த்தியானது ஜனங்களுக்கெல்லாம் நல்ல புண்ணியத்தை கொடுக்கிறதோ ஆகையினால் இவர் புண்ணிய கீர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் அடுத்ததையும் சொல்லி முடிச்சுடலாம் இந்த ஸ்லோகத்தோடது ஆந்தரைஹி பாஹ்யைஹி வியாதிபிஹி கர்மஜைகி ந பீட்யத்தை இனாமய ஆந்தரைி வியாதிபி பாஹ்யை வியாதிபி கர்மஜை வியாதிபி பீட்யத்தை இது அனாமயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதாவது நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய பா பாபத்தினால உள்ளுக்குள்ளேயும் மனோவியாதி வருதான் உடம்புலேயும் வியாதி வருதான் ஆந்தரைஹி வியாதிபிஹி பாஹ்யை வியாதிபிஹி இந்த சரீரத்தில் வியாதி வருது ஆக கர்ம ஜெய்கின் கர்மத்தினால உண்டானது ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண பாபம் இந்த ஜென்மாவிலேயோ ஜென்மாந்திரத்துலேயோ பண்ண பாபம் உடம்புனுடைய வியாதிக்கும் காரணம் மனோவியாதிக்கும் காரணம் இந்த ரெண்டையும் என்ன நீக்கிறதுனா கர்ம ஜெய்கி என்ன பீட்டியத்தை பகவானுக்கு இது கிடையாது ஆகையினால அவருக்கு பேர் அனாமயான்னு பேர் பகவானுக்கு இந்த ஸ்லோகம் வந்து அப்படி சொல்லணும் பகவானுக்கு கர்மத்தினால் ஏற்படுற கர்மாக்களால் ஏற்படுற உள்வியாதியோ வெளிவியாதியோ கிடையாதுங்கிறதுனால பகவானுக்கு பேர் அனாமயான்னு பேர் அந்த அனாமயனை சார்ந்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா என்னது பதம் கச்சந்தியனாமயம் அப்படிங்கிற கர்மஜம் புத்தி யுக்தாஹி ஃபலம் தியவா மனிஷினா ஜன்மபந்தவினிர்முக்தா பதங்கியனாம ரெண்டாவது அத்தியாயத்தில் வருது ஆஹா ஸ்தித பிரஜ லட்சணத்துக்கு முன்னால் வருது Aha, பகவானுக்கு இது கிடையாது Aha, அவர் அனாமயா அனாமயா ஜனமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணால் எனக்கு என்ன வரும்னா எனக்கும் ஆமயம் வராது ஆமயம்னா வியாதி ஆமயம்னா வியாதி நிராமயன்னா வியாதி ரஹிதம் அனாமயான ஆமையகா வியாதி இல்லைன்னு அர்த்தம் ஆகா பகவானுக்கு வியாதி கிடையாது அவருக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் கிடையாது ஃபிசிக்கல் டிசீஸும் கிடையாது அப்பேற்பட்டவரை பூஜை பண்ணினால் கொரோனா நம்மளை ஒன்றும் பண்ணாது அதனால இப்படி ஊரெல்லாம் அடங்கினா உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு முழிக்கவும் மாட்டோம் ஆக அனாமையனை பூஜை பண்ணினால் உனக்கும் உள்ளும் புறமும் வியாதி வராது இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது அது உன்னை பாதிக்கவும் செய்யாது ஓமநாமயா நமஹ இதோட முடிஞ்சுது ஆஹ ஸ்தவ்யஸ்தவ பிரியஸ்தோத்ரம் ஸ்துதிஸ்தோதாரணப் பிரிய பூர்ண பூரையிதா புண்ணிய புண்ண கீர்த்திரநாமய அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்ப்போம் நாளையோட பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் விஷ்ணு சாஸ்திரநாம வகுப்பையும் இந்த பாராயண விஷயத்தையும் அதற்கு பிறகு சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து இந்த காலையில் பதினோரு மணிக்கு இந்த விஷ்ணு சகசிராம் வகுப்பும் நடக்கும் பாராயணமும் வச்சுக்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தனந்தய சகசிரமூர்த்தையே சிரோருபாஹே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தனம் சாராஜ ஆதிநஸ் ஆழ்ந்த மன அமைதியையே தியானிப்போம் ஆந்தோகம் அமைதியைத் தவிர ஒன்றும் இல்லை அடைய வேண்டியது எதுவும் இல்லை ஷாந்தி சத்தியம் அமைதிய மாயையிலிருந்து முற்றிலும் விடுபடுவோமாக மாய தோற்றத்திலிருந்து முற்றிலும் விடுபடுவோமாக அமைதியையே ஆழந்து எண்ணுவோமாக அமைதி என்ற சொல்லின் பொருளை நன்கு உணர்வோமாக शातिणपरमाग्छति शातिणपरमा मत्स्थागति பூர்ணம் பூர்ணம் பூர்ணம் நிறைவு முழுமை அமைதி ி எங்கும் அமைதி எப்பொழுதும் அமைதி எல்லாம் அமைதிமயம் சர்வம் சாந்திமயம் शान्ति शान्ति शातिशातिशा हरी ओम आदिगुनाथस्वामी की जय